வணக்கம் ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து நாராயண தாஸ் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தமிழ்நாட்டில் அனைத்து ரயில்வே நிலையங்கள் செப்டம்பர் முதல் வாரத்திற்குள் பயணிகளுக்கு இலவச வைஃபை இணைப்பை வழங்க உள்ளது இரண்டு பெண்களின் வேலை வாய்ப்பு விகிதம் கேரளா மாநிலத்தில் தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்கிறது மூன்று கிழக்கு இமயமலை என்ற இடத்தில் பால்சாம் இருபத்தி புதிய வகை தாவரங்களை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இனி இன்றைய அறிவுலுக்கான கேள்விகள் ஒன்று உலக உணவு இந்தியா எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது இரண்டு இணைய வழி எந்த நிறுவனமானது நாட்டில் அதிகம் ஈர்க்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு நிறுவனமாக மதிப்பிடப்பட்டுள்ளது மூன்று உலக சிக்கில் செல் நாள் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி